சத்குருஸ்வமிகிஜை குரு கிருப்பையான் கர்க்க பாகவசம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தம் இந்த கோவர்தன உத்தாரணம் பகவானுடைய ஒரு அத்தியுதமான ஒரு ஒரு லீலை கிரிதாரியாக பிரகாசித்தது மீரா அதை பற்றி சொன்னேன் மனுபடி சொல்லணும் கோவிந்த பட்டாபிஷேகம் இது அழகாக நாலு அத்தியாயத்தில் சொல்லப்பட்டதுல ஆண்டாள் தாயார் செல்ல சொன்னார் அது மாதிரி பார்ப்போம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இந்த குணம் போற்றின்னு இருக்குது இல்லையா குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு அதாவது அஃபன்சிவா தனக்கு செய்ய வேண்டிய ஒரு பூஜை நின்ன உடனே அவனுக்கு அஃபன்சிவா தோட்டத்துனே கோபம் கொடுத்து திரிக்கும் லோகபாலகர் அது வந்து தேவன் பகவானுடைய நியம நியமனத்தால் தான் இந்திர பரவி இருக்கு இந்திர பரவி இருக்கு ஒவ்வொரு ஜீவன அங்க வந்து ஸ்தாபனம் பண்ணார் மனு ஒரு பதவி அப்படி இருக்கிறவர் வந்து டிஃபென்சிவாக என்ன பண்ணார் தான் வந்து பண்ணுறதை பண்ணட்டும் தான் வந்து தன் தம்மை ரட்சிக்கணும் தன்னுடைய மக்களை ரட்சிக்கணும் கோப கோ கோபர்களை ரஷிக்கணும் கோக்களை ரட்சிக்கணும் அப்படி குடையா அந்த குன்றை எடுத்து ஏழு வயசு குழந்த ஆனால் குடையா எடுத்து எல்லாரையும் அவன் வீட்டில் பணத்தின அப்படாமோ வடையும் வடாமோ எது கூட நயையவே இல்லையாம் அப்படி வந்து கொடையாக எடுத்து டிஃபென்சிவாக இருந்து அவனுக்கு வந்து எந்த ஒரு தண்டனை கொடுக்கவில்லை கோபிச்சுக்கவர்கள் அப்படிப்பட்ட குணம் கொண்டவன் யாரு கண்ணன் அவனை வந்து அந்த குணத்தை போற்றின்னு ஆண்டாள் வந்து இப்படி அழகாக சொல்கிறான் அதனால அப்படிப்பட்டவனுக்கு வந்து இருக்கேன் அஷ்டோத்திர சகசநாமம் இருக்கு இல்லையா அஷ்டோத்திர சதநாம அப்படி அதில் வந்து தேவகி நந்தன் அந்த தேவகி நந்தன் வந்து லீலா மனுஷ விக்கிரகா ஜனமஹா லீலா மனுஷம் விக்கிரகா என்மா மனுஷ தெரியத்தை எடுத்து இப்படி காப்பாற்றணும் கோவிந்தா ஜனமான் வருது இந்த ஏற்கனவே நேற்றுக்கியாபம் இருக்கு கவாம் விந்தது கோவிந்தா அதாவது பூமிக்கு வந்து காப்பாற்றக்கூடியவன் கோவிந்தன் பசுக்களுக்கு வந்து காப்பாற்றக்கூடியவன் கோவிந்தன் பசுக்களுக்கு இந்திரன் போல உலகத்தால் துரிக்கப்படுவன் கோவிந்தன் அப்படி சொல்லுவான் கோவர்தனா சலோ தர் திரேதமா கோவர்தன மலையை அனாயாசமா எடுத்தவனே அப்படி அவனுக்கு ஒருவன் நம்ம அப்படி கோவர்தனா சலோ தர் திரேதமா கோபாலாயனமா கோபாலாயனமா கோளை பசுக்களை காப்பாற்றியவன் கோபாலாயனமா இப்படி கண்ணனுக்கு அஷ்டோத்த அப்படி வரும் அப்படி பராஜினமா ஒன்று எல்லாருக்கும் உயர்ந்தவனுக்கும் மேலே உயர்ந்தவனாக இருக்கான் அதுதான் கண்டித்தால் குன்று குணம் எடுத்தால் குணம் போற்றின இந்த இந்திரனுக்கு கர்வம் போயிடுச்சு அந்த வார்த்தை இருக்கு அது ரொம்ப பிடிச்சது ஈஸ்வரம் குரு ஆத்மானம் துவாமகம் சரணம் கதா வேறு இடத்துல பிரபஞ்சேன்னு வரும் அப்போ ஈஸ்வரனாகவும் குருவாகவும் ஆத்மாவாகவும் இருக்கக்கூடியவன் ஒரே வஸ்து என்று ஜென்மா முழுக்க அதை வந்து நினைக்கணும் குருவை தர்ட்டதான் துவைத்த பாவம் இருக்கணும் இருக்கணும் அத்வைத பாவம் தெற்கூடாது ஞானம் இல்லாம குரு பக்தியால மட்டுமே முக்தி நிலைய முடியும் குருமார்க்க தெற்கிறவுள்ள குருவுக்கு சமமான சாதனை வேறு ஒன்றும் தேவையில்லை பிரம்மா வி விஷ்ணு சிவன் போன்றவர்களும் குருக்குருப்பியார தான் சிருஷ்டி திரு சமஹாரங்கள்லாம் பண்ணுறார்கள் தேவர்கள் கிண்ணறர்கள் கந்தவர்கள் பித்திருக்கள் எக்ஷர்கள் துப்புர்கள் இவருக்கெல்லாம் குருக்கு பணிவிடை செய்ய விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியாது இந்த குருநாதனுடைய ரெண்டு திருவடிகள் எந்த திக்கத்துல இருக்கோ அந்த திக்கில் வந்து நமஸ்காரம் பண்ணாலே போகும் இப்படியெல்லாம் அந்த குரு கீதை சொல்றது அப்படி அவர்தான் அந்த பரமாத்மா தான் ஒரு முகம் மூடி மாதிரி குருவாக இருக்கார் அந்த குருகிட்ட நம்ம வந்து துவைத்தமாக தான் இருக்கணும் அத்வைதம் கூடாது அவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி நித்தியம் குருவை அவ வழிபட வேண்டும் அதனால் வந்து சுரப்பு சாட்சாக்காரம் வரும் அப்படி இருக்கிறதுனால தான் அந்த இந்திரன் ஆத்மானும் அவர்தான் ஆத்மா அதாவது பரமாத்மாவா அந்தரியாமிய இருக்கார் சைத்தன்யத்தை கொடுக்குறார் அவர்தான் குரு அவர்தான் ஈஸ்வர் அப்படி கடைசியில் புத்தி வந்து சொல்கிறான் நம்ம வந்து அந்த அர்த்தம் சொல்றதில் பாதியில் விட்டது விளக்கமாக நடந்தது சத்தம் அமைதாக பிரபாவம் பிரபோதாரி மூட சேத்தோ மைவம் புனர்போ மதிரி பிரபுவே உன்னுடைய பெருமையை உடாராம என்னுடைய ஈஸ்வரத்தன்மை நினைச்சிருந்து ஆளுமை தன்மை நடிச்சிருந்து என்னுடைய பேராளமத்தன்மை இந்திர பறவினுடைய கர்வத்தால் அறிவிழந்து புத்தி இழந்து நான் செஞ்ச என்னுடைய அபச்ச அபராதம் அதை வந்து நீங்கள் க்ஷமிக்கணும் ஒருத்தரவு ஈஸ்வரையும் மறுபடியும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு அபச்சாரம் நினைச்சிருக்கேம்மா இதுவரைக்கும் ஏ பிரபோ நான் எங்கள் சுவாமியும் சொல்கிறேன் குருவையும் சொல்கிறேன் கிருஷ்ணன்ட்டு கேட்குறேன் இது வரைக்கும் ஜென்மங்கள் எடுத்தாது எவ்வளவோ பாப்பங்கள் இருக்கும் இந்த எந்த பாப்பும் பண்ணக்கூடாது அந்த தீய எண்ணம் எனக்கு ஏற்படக்கூடாது அதாவது பரமாத்மா நம்ம டிஃபென்சிவாக பண்ணலாம் அஃபென்சிவாக பண்ணலை அவர் பண்ணதுக்கு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் பண்ணாமல் தங்களை தங்களை காப்பாற்றினார் அதனால் எனக்கு வந்து இந்த கெட்ட எண்ணம் வரக்கூடாதுன்னு இந்திரன் பிரார்த்தனை பண்ணுறான் இந்திரியங்களுக்கு அறிவு இருக்குது இந்திரியனுடைய அறிவுக்கு உட்படாதது தனக்குத்தானே சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்டவன் கண்ணன் அதுதான் பரமாத்மா இப்படி இந்த லோகத்தில் அவனுடைய அவதாரம் தன்னுடைய விருப்பத்தை அடைவதில் மட்டுமே ஈடுபட்டு பூமிக்கு சுமையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான அசுரத்தன்மை கொண்ட படைத்தலவர்களை அழிப்பதற்காக இருக்கு அப்படி இருக்கிற போது உன்னுடைய திருவடிகளையும் நம்பிக்க இருக்கிறவருடைய க்ஷேமத்திற்காக ஏற்பட்டது அப்புறம் தர்மத்ராணாய அதுதான் இருக்கும் இராயிராகி தர்மத்தை பாரத அபியுத்தான தர்மத்தை தராத்மானும் பரித்ரா சாதுனாங்கிற வார்த்தை சொல்லுவார் இவர்களையும் நம்ம வந்து ஒழிக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லுவார்னு ஒரு இதோட ஒரு நயத்தோட முக்கூர் சுவாமி சொல்லுவார் அந்த சாங்கிற போது இந்த அவர் ஞாபகம் வருது முக்கூறு சுவாமி அப்படின் உயர்ந்த வைஷ்ணவர் அப்படி அவர் வந்து சொல்லுவார் அவர் வந்து நிருசிம்ம பக்தர் ஆனால் அவர்கிட்ட இந்த ததி பாண்டன் கதையை கேட்குறதுக்காகவே மாறி மாறி அவர்தன கேட்குது அந்த அவர் சொன்ன அந்த கொரியொன்றுமில்லை கோவிந்தா இருக்கேன் கோவிந்தா தான் கோவை கோவிந்தா இந்த வச்சு தான் கொரையொன்றுமில்லை அந்த ராஜாஜி பாடின பாடு எப்பாட்டு எல்லோரும் சொல்கிறது திருமலை அப்பனுக்கு கோவிந்தா வந்து இவரும் அந்த குஷ்ணுதாசனாமுக்கு குறையுன்றுமில்லை கோவிந்தான்னு சொல்வார் இடாமல் அவர் சொல்லுவார் அப்படியும் அவருக்கு வந்து ரிசுமன் பேசினான் அப்படி பேசினவர்கிட்ட அழகாக கண்ணில் ஜலம் வராப்பில் வந்து இந்த அந்த ததி ததி பாண்டவன் கதை சொல்லுவார் அவர் வந்து இந்த இந்த கோவிந்தானை ரொம்ப ரசிப்பார் என்ன சொல்வார் புஷ்கரணியில் திருமலையில் அந்த சந்திர இதே புஷ்கரணி இருக்கும் இந்த புஷ்கரணியில் ஸ்நானம் பண்ணுறார் அப்போது ஆந்திராலேலாம் வந்திருக்கார்கள் அவர்கள் வந்து ஒரு நாட்டுப்புறத்தான் வந்து அவன் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே ஏந்தேன் கோயந்தா கோயந்தா கோயந்தா போன வருஷம் அவர் தெலுங்கு தை போன வருஷம் நான் வந்தேன் நான் இங்கே ஸ்தானம் பண்ணேன் அவன் பிரார்த்தனை பண்ணேன் நல்லபடியாக என்னை காப்பாற்றினேன் இந்த வருஷம் வந்திருக்கேன் அவனை பார்க்குறதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கான் காப்பாற்ற அப்படின்னு கோயந்தா கோயந்தா கோவிந்தா கோவிந்தா அவர் வந்து அவர் சொன்ன அந்த இடப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அவரை கோவிந்தான் திருத்தனங்கிறதுக்காக மேலே வந்து பார்த்தாரான் அவனுடைய பாவத்தை பார்த்தோன்னே இதெல்லாம் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை அவன் அவன் சொல்கிறவங்கம்மா கேட்கிறவன் அவன் இது சொல்கிறவனுக்கும் கேட்குறவனுக்கும் என்னங்கிறது புரியறது மனசால் புரியறது இதில் என்ன வந்து இதுதான் டிக்கம் கரணி சமாஜாரம் அதனால இந்த வார்த்தைகள் தேவையில்லை கோவிந்தன் கவாம் இந்த திரி இந்த பூமியை காக்கக்கூடியவன் பசுக்களை காக்கக்கூடியவன் கோபாலன் கோவிந்தன் அதனால் அவனுக்கு புரியறது அவன் வந்து அப்படி ஒரு பக்தியோட அந்த திருமலைப்பனை பார்க்கிறான் கோவிந்தன்தான் கோவிந்தன் கோவிந்தா கோவிந்தான் அப்படி அவர் அதான் ரோசனியாக சொல்வார் அப்படியும் இந்திரியங்களுக்கு உட்படாத தனக்குத்தானே பிரகாசமாக இந்த லோகத்தில் உடைய அவதாரம் தன்னுடைய விருப்பத்தை பெறுவதில் மட்டும் ஈடுபட்டு பூமிக்கு சுமையாக கூடியும் அசுரங்கள் அசுரன் அதான் கொண்டவர் அசுரன் ரஜோகணம் அசுரபணம் கூடாது அவளை அழிப்பதற்காக திருவடிகளே நம்பி இருக்கக்கூடிய சாது பகவானும் ஆறு விதமான பல ஐஸ்வர்ய கீர்த்தி ஞானம் ஆதி பரமாத்மா எல்லாருடைய மனத்தையும் ஈர்க்கக்கூடியவர் புத்தன் எல்லா புத்தன் சாமான்யா இருப்பது வாசுதேவங்கிறது எல்லாருடைய கிருதயங்களிலும் வசிக்கக்கூடியவர் அந்த யார் அவர்களுடைய தலைவர் அப்படிப்பட்ட கிருஷ்ணா உனக்கு இப்படி சொன்னது மேலே பதினொன்றாவது ஸ்லோகத்திலே மேலே பார்ப்போம் மூலத்தை தொடர்வோம் பதினொன்னதுலேருந்து சொச்சந்தோபாத்த தேகாய விஷுத்தானமூர்த்தைமே நமஸ்ந்தோத்தே விஷுத்தானமூர்த்தை நம மயவன் கோசாரவாஜுதம் ஜிஜத்தை யீவிரமன்முன மயவன் கோஷ்ட நாசா அசாரவாஜு சேட்டினம் விகதே யஜே மாணினா தீவிரமன்யூனா மாணினா தீவிரமன்யூனா ஸ்வயஷானுகிரீத்தோஸ்மியேஷானுகிரீதோஸிஸ்தம்போம ஈஸ்வரம் குருமாத்மானம் சுவாமஹம் சரணங்கர இந்த வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லணும் இந்த இடத்துல அந்த வேதாந்த விஷயத்துல மற்ற இடத்துலலாம் வேதாந்த கிரந்தங்கள்ல சராக அதாவது பிறந்த நாள்லேருந்து முடியுமா புத்தி வந்து எல்லாம் ஞானம் வரணுமே அப்போது கடைசி வரைக்கும் இந்த ஐக்கிய பாவம் உள்ள மனசில் ஓடணும் பாவம் அது பாவம் அதாவது எப்படி ஈஸ்வரமாகவும் குருவாகவும் ஆத்மா அந்தரியாமையக்கூடிய பரமாத்மாவும் ஒன்று அப்படிங்கிறது அது வரணும் அப்படிப்பட்டது யார் நீ கிருஷ்ணன் அப்படியே ஒன்னா அஹம் சரண நான் வந்து சரணம் படித்தேன் சொல்ல ஸ்வையா அனுகூஸ்ஸு ஸ்தம் போஷ்வரம் குருமாத்மா ராமஹம் சரணா ஸ்வையாஸ் ஸ்தம் போவோயம் குருமாத்மா ராமஹம் சரண சீதுகோ வாச்சம் சங்கீத்திரா கிருஷ்ணோ மகோனமும் மெகம்பீரியா பிரகதனே வாசம் ஏம் சங்கீர் கிருஷ்ணோ மகோனா பகவன வா மையே காரி மகவன் மகபங்கோனு மது மத்திய சிஙாபு வாசா மையி தேவன் மகவன் மகபங்கோனு மது மத்தியேந்திர சிம்ஹாபு பதினஞ்சாவது பதினொன்று பதினஞ்சு ஆந்திரசம் பூர்வார்த்தம் இருபத்தேழாவது அப்படி ஒசத்தியாக காண்பிக்கக்கூடியதையும் நம்ம இந்திரனும் ஒரு பத்து ஸ்லோகத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணதையும் அதாவது நாலாவது ஸ்லோகத்தினே பதிமூணு வரைக்கும் பண்ணதையும் கோ கோகுலத்தில் கண்ணனுக்கு காமதேனும் இந்திரனும் சேர்ந்து ஐராவதத்தோடு சேர்ந்து பண்ண கோவிந்த பட்டாபிஷேகம் विशुद्ध सर्वभूतात्मने ோே விஷுமூரீயோனமூீாத்மே நம மயம் பகவன் பகவன் கோசா அசாரவாஜுபுகிம் சேட்டிம் मानिना, யீவிரமன்யுன मयेदं, மயவன்சாய ஆசாரவாஜு விகத்தை யே மா தீவிரமன்யு மயவன் கோஷ்டு திங்கயே மாவிரமயேஷா அனுகூஸ் ஸ்வயா அனுகிருத்த மூத்த மோயரத்மாங்க ஈஸ்வரம் குருமாத்மா ராமகம் சரண ஈஸ்வரம் குருமாத்மா மகம் சரண எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிறது ீோோோ மகோனமும் மேகம்பீரிய பிரகனோ வாச ஓம் சங்கீர்லோ மகோனோ பகவனமும் மேகம்பீரிய பிரகனம் சிபகான் வாசா மைய தே காரிமகவன் மக்கோ நுக்தா மதுனுஸே நித்தம் மத்தியேந்திராதிம் வாச்ச மைய தே காரிமகவன் பங்கு அடங்கி கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பூஜை நிறுத்தி வச்சு கோபம் அடங்கி போய் பகவானுடைய விஷயத்தை புரிஞ்சு பேச ஆரம்பித்த தன்னுடைய ஸ்வச்சந்தோபாத்ததேக தன்னுடைய பக்தர்களுடைய இஷ்டத்தை வந்து அனுசரித்து பிராகிருத்த சரீரத்தை எடுத்துக்கொண்டவர் தன்னுடைய சங்கல்ப பிரகாரம் பிராகிருத்த சரீரத்தை எடுத்துக்கொண்டவர் சுத்தஜான சுரூபி மாயால சர்வஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர் பிரகிருதி அவர் கையில் இருக்கு எல்லாவற்றிற்கும் உபாதான காரணமாக இருக்கக்கூடியவர் தான் பீஜமாக இருக்கார் விதையாக இருக்கார் சமஸ்திராணிகளும் சாட்சி ரூபமாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் ஏ பகவான் யாகமானதே எடுக்கப்பட்ட போதும் அதாவது அவனுக்கு செய்யக்கூடிய பூஜை அது வந்து நிறுத்தப்பட்ட போதும் விகத்தை கெடு நிறு நிறுத்தப்பட்ட போதும் லோகாதிபதிங்கிற கர்வம் கொண்டவனும் அதனால் கோபம் கொண்டவனுமான என்னால் இந்த கோகுலத்தை நாசம் செய்வதற்காக மழையாலும் காத்தாலையும் அதாவது சாம்பர்த்திகார சாம்பர்த்திக மேகங்கள்னு சொல்லப்பட்ட பழைய காலத்து பெரிய ஒரு பேய் மழையாலும் புயல் காற்று மாதிரி இப்படி செய்யப்பட்டது நான் சந்திக்கப்பட்டது ஆனால் ஈஸ்வரா உங்கள் தங்களால் என் பிரயத்தனம் வந்து வீணா போறாப்பில் பண்ணிட்டோம் என்னுடைய கர்வத்தை அடங்கியாச்சு அப்போ எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன் எனக்கு அனுகிரகம் பண்ணிடுங்க அனுகிரகம் செய்யப்பட்டது அதனால் என் அம்மா வந்து கர்வம் போகணும் அகம் அம்மாங்கிறது போகணும் அகம் எங்கேருந்து இருக்கு அதுங்கிறதையும் நிஜமாக எல்லாத்தையும் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தா ஆராய்ந்து பார்த்தா ரொம்ப அந்த வேதாந்த உள்ள நுழைஞ்சு உள்ள பார்த்தான் சத்தியமான விஷயம் அகங்கிறது மித்யா அது வந்து பைத்தியகாரத்தனம் அது துரோகம் என்றாப்புல அர்த்தம் அது கிருத்தஜனா இருக்கிறம் நம்ம நன்றி கட்டவனாக இருக்கோம் அந்த அகம் சொல்லப்பட்ட அந்த உணர்வு எங்கிறது பரமாத்மா கொடுத்தது என்னதுன்னு சொல்லப்படுது எல்லாம் பரமாத்மா சிருஷ்டி அப்போ அகம் அம்மான்னு சொல்றதே ரெண்டுமே அபத்தம் அபத்தம் நன்றி கட்டத்தனுங்கிறது தெரியும் அப்போ அந்த கர்வத்தை அடக்கியாச்சு அடக்கியன அனுகிரகம் பண்ணப்படா இருக்கும் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனாக ஈஸ்வரம் சர்வேஸ்வரனாக இருக்கான் நியந்தாவாக இருக்கான் எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடியவன் இருக்கான் குரு எல்லாருக்கும் பெரியவனாக இருக்கான் தலைவனாக இருக்கான் புத்தி சொல்லக்கூடியவன் உபதேசம் பண்ணக்கூடியவராக இருக்கான் ஆத் இதை நல்வழியை காட்டக்கூடியவராக இருக்கான் ஆத்மான் பரமாத்மாவார் அந்தரியான் அப்படிப்பட்ட உங்களையும் நான் சரணமடைந்தேன் அப்போ அகம்னு சொல்லப்பட்டவங்களுடைய அந்த ஸ்வரணமும் குருவாகவும் சர்வேஸ் புரணாகவும் பரமாத்மா இருக்கிறதையும் ஒரே வஸ்துதான் அப்படிங்கிற எப்பொழுதும் அந்த ஒரு எண்ணம் ஓடிண்டே இருக்கணும் அப்படிப்பட்ட கிருஷ்ணா உன்னையும் சரணமடைந்தேன் சொல்றார் இப்படி தேவேந்திரநாத் தோற்றம் நன்றாக போரா பாராட்டப்பட்ட தோற்றம் கிருஷ்ணன் சிரிச்சு சென்ற தேவதனை இடிமுழக்கம் மாதிரி கம்பீரமான வார்த்தைகளில் பேச ஆரம்பிப்பார் பேச சொல்கிறது வந்து இதுதானே ஏழு வயசு குழந்தே இடிமுழக்கம் போன்ற அந்த வார்த்தை வருது சொல்கிறார் கிருஷ்ணன் ஏ தேவேந்திரா தேவேந்திர சம்பத்தால் ரொம்ப கர்வமடைந்து மரமடைந்து ஒன்று இருந்த உன்னை உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகத்தான் என்னால் இப்போ எப்பொழுதுமே என்னை நினைப்பதற்காக நினைப்பதற்காகத்தான் உன்னுடைய திருப்திக்காக செய்யப்பட்ட அந்த யாகத்தை நிறுத்தி வைக்கப்படும் நாசம் செய்யப்பட நிறுத்தி வைக்கப்படும் அவ்வளோதான் அது தடுத்தப்பட்டது அது இதுக்கு அப்புறம் கூட அந்த இவருக்கும் வரும் எங்க அகங்காரம்மாஜம்மாரமாக தன்னுடைய அடியார விருப்பத்துக்காக பல ரூபங்கள் இருக்கணும் அவர்கள் என்ன பிரார்த்தனை பல ரூபாய் அப்படிப்பட்ட பரமசுத்தமான ஞானரூபம் எல்லாமா இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிறது அதாவது உபாதான நிமித்த சகக்காரி காரணங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது அப்படி எல்லா ஜீவராசுகளுக்கும் சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் ஆத்மா வரப்படும் அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரம் பகவானே என்னக்காக செய்யப்பட்ட ஒரு பூஜை யாக யாகம் வேள்வி தடைப்பட்டது நிறுத்தி வைக்கப்பட்டது அதனால் எனக்கு கோபம் கொண்டு கடும் கோபம் கொண்டு இதனால் அகங்காரம் இருந்ததனாக கர்வம் நான் கோகுரத்தை பெரிய மழையாகும் கடும் அழையாலும் பெரிய காற்றாலையும் அழிப்பதற்காக ஒரு பட்டும் ஈஸ்வரா ஒரு என்னுடைய முயற்சி வீணாகும் இதுதான் அழிக்கும் என்னுடைய கர்வம் அடங்கி போடுது ஈஸ்வரா உன்னுடைய அனுகிரகத்தை அடை ஈஸ்வரனாகவும் குருவாகவும் எல்லாருடையும் உள்ளத்தில் ஆத்மாவும் நான் சரணமடைந்தேன் இதுதான் ஒரு ரொம்ப சாரம் எல்லாத்தையும் விட்டால் கூட இது ஒன்று போகிறோம் அதாவது ஈஸ்வரன் ஈஸ்வரனுங்கிறதே அந்த பிரம்மத்தினுடைய அதுக்கப்புறம் பரபிரம்மம் அப்பற பிரம்மம் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வருது அது வந்து பிரகிருத்தியை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ரூபத்தோடு இருக்கக்கூடியது ஈஸ்வரன் பேர் அடுத்தது அவர் வந்து குருவாக இருக்கார் உபதேசம் பண்ணக்கூடியவர் முகமூடி போட்டு குருவா ஆச்சாரியன் குரு ஆச்சாரியன் தேசிகன் என்ன வார்த்தை சொன்னால் தான் எல்லாருடைய உள்ளத்துலேயும் அந்தரியாமியா இருக்கார் அவர் தான் அவரால் பிரதிபிம்பந்தான் ஒன்று உங்கள்கிட்டயும் கிட்டையும் உங்கள்கிட்டயும் உங்கள்கிட்டயே எப்படி அந்த சைத்தன்யம் இருப்பு இருப்பு தெரியுதா இருப்பு நான்கிற ஒரு உணர்ச்சி வருது கான்சியஸ் அதுதான் எல்லோன்னுமே ஒன்று அப்படிப்பட்ட ஈஸ்வரமும் குருவும் ஆத்மானம் எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடியது அது யார் நீ தான் அப்படி யார் கிருஷ்ணன் உன்னை சரணம் அப்படி சொன்ன உடனே சுக்கர இப்படி இந்திரனால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட பகவான் கிருஷ்ணன் வந்து இடிமழக்கும் மாதிரி இருக்கூடிய உயர்ந்த ஒரு அந்த குரலில் கம்பீரமான குரலை சிரிச்சுண்டை பேச ஆரம்பித்தான் பகவான் பகவான் சொல்கிற கண்ணன் இந்திரனே செல்வ செருக்கு இந்திர அந்தாவது பரவி கர்வம் செல்வ செருக்கு உனக்கு திமிர் பிடிச்சிருந்தது கர்வம் பிடிச்சிருந்த உனக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவதற்காக என்னையேன்னு எப்போ நினச்சிருக்கிறதுக்காக நான் அந்த யாகத்தை தலை நிறுத்தின நிறுத்தி விட்டேன் நான் தடை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்றார் மாமைஸ்வர ஸ்ரீமதாந்தோ தண்டபானி நபஸ்ய தம் பிரம்சயாமி சம்பத்யோ எஸ் சி இது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் இதை சொல்கிறேன் மாமேஸ்வர ஸ்ரீமதாந்தோ மாமீஸ்வர ஸ்ரீமதாந்தோ தண்டப பண்ணிம் நம் பம்சையா சம்போ எஸ் இச்சாமி அனுகிரகம் பதினோக்கம் மாமீஸ்வரேஸ் மந்தோண்டிம் நம் பம்சையா சம்பத்தியோ எஸ் இனு இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீமர காம்பீரியம்னு சொன்னால் பணம் இருக்கிறதுனால திமுரு பண திமருங்கிறத படத்திமருன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உடனே ஏதோ கோவம் வராப்பில் வரும் இதில் சீமர காம்பீரம்னு சொன்னால் அது என்ன தெரியுதோ ஏதோ சுத்தியாதோ சொல்கிறார் போலட்டும் இருக்கும் அதான் சீமர காம்பீரம்னு சொன்னது ரொம்ப பாலிஷாக பணத்திமருன்னா தம்ஸ்கிருதத்தில் சொன்னது அவ்வளோதான் அதனால் என்ன சொல்கிறார் பழமே சுவாமியை அவர் வந்து அனுகிரகம் பண்ணதுன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொத்தத்தையும் பிடிக்கிறார் இல்லை உனக்கு தண்டம் கொடுப்பார் அதாவது ஐஸ்வர்ய சீமரா அந்த ஆதிபத்தியம் சம்பத்தி ஏற்பட்ட கர்ப்பம் திமரு மதம் அந்த அதனால் கண் குரூடானவன் அதாவது ஞானக்கண் குரூடானவன் வந்து பக்தர்களுக்கும் கோபர்களுக்கும் பூச்சிடமான மா மாடை ஓட்டக்கூடிய தடியை கையில் வச்சுட்டு கூடியவான ஒன்ன மாதிரி துஷ்டர்களுக்கும் அதே தடியால் சிக்ஷை கொடுக்குறேன் அதாவது தண்டனை கொடுக்குறேன் அப்படிப்பட்ட என்ன யாரும் பார்ப்பதில்லை உணர்வதில்லை பார்ப்பதில்லைன்னா உணர்வதில்லை அதனால் பரமாத்ம உணர்வு ஆகியனால் நான் யாருக்கு நான் அனுகூரம் பண்ண நினைக்கிறோனோ அவனை சம்பத்துலேருந்து வீடு கொடுக்குறேன் பல ரெண்டு மூணு இடத்துல அது மாதிரி சொல்லுறாரு ரெண்டு மூணு இடத்துல ஓட்டாண்டியாக பண்ணிடுவேன்ங்கிறார் சம்பத் கேடுதளி விட்டு அதாவது பெரிய பேராளுமையும் பெரும் செல்வம் இருக்கக்கூடியதுனால அதாவது ஈஸ்வரத்தும் இருக்கு பெரிய செல்வம் இருக்கு அந்த பரவி இருக்கு அதனால மதத்தால் ஆணவத்தால் அந்த கர்வத்தால் குரூடானவன் வந்து காலரூபன கையில தடி வச்சுட்டு எல்லாரையும் அவருடைய நிலையில கட்டுப்படுத்துறார் வேற ஒன்று என்ன அப்படி கட்டுப்படுத்தக்கூடிய இந்த பரமாத்மாவை என்ன யாரும் பார்ப்பதிலே உணர்வதிலே நடத்த முடியும் அதனால் யாருக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு நினைக்கிறேனோ அவனுடைய செல்வ செழுப்பை உடைத்து அதை குறைச்சு அவனாக எப்பவும் என்ன நான் ஞாபகம் இருக்கிற மாதிரி பண்ணணும் எஸி அனுகிரனாமே ரசவித்தம் ஹராம் ஜாம்கிறார் மேலே பார்ப்போம்